दो दो दो गो गो गो गो। नमो वेदांत சச்சிதானயஷ நமோ வேதாந்திசாட்சிணே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 சநவனிய ஜன்மராி ஸந்தோு வரதோ வாய வாசேவோ ஆதிதேவரந்தரந்த ஸ்கந்தசம் ஸ்கந்த ஸ்கந்ததர துரிய வரத வாயுவாகன வாசுதேவா வாசுதேவசத்துக்கு அர்த்தம் பார்த்து கொண்டிருந்தோம் கடைசி வகுப்பில் வசதி வாசயதி ஆச்சாதி சர்வம் வாசு வாசுசத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் வசதி வசத்தின்னா எல்லா இடத்துலையும் வசிக்கிறார் வாசயதி எல்லாரையும் வசிக்கும்படி பண்ணுறார் அதாவது தானும் அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார் தன்னையே த எல்லோரையும் தன்னிடத்தில் இருக்கும்படி பண்ணுகிறார் ஆச்சாதயதி தன்னுடைய சக்தியினால் எல்லாரையும் கவருகிறார் அப்படிலாம் அர்த்தம் பண்ணலாம் ஆச்சாதயதி சர்வமிதி சர்வம் வசதி சர்வ வாசய வாசாயங்கிறது அர்த்தம் ஆட்சாதி இதுவா வாசு இது வாசுஷம் தீவிய கிரீடத்தை விஜிஷத்தை வவரத்து தோத்தே ஸ்தூயத்தை கட்சி தவத்துக்கு இவ்வளோ அர்த்தம் சொல்லுறா் ஆஹ தீவிய உண் கிரீடத்தை ரெண்டு விஜிஷத்தை மூணு வவரத்து தோத்தே ஸ்தூயத்தை ஏழு அர்த்த சொல்லிறார் தவத்தர் விளையாடுகிறார் வெற்றி கொள்ள விரும்புகிறார் விவகாரம் செய்கிறார் பிரகாசப்படுத்துகிறார் புகழப்படுகிறார் செல்லுகிறார் எங்கும் செல்லுகிறார் இதனால் தேவஹா வாசுஷ அசோ தேவஸ்ட சுத்த சைதன்யத்துக்கு தான் இப்படி பேர் அதை பல கோணங்களில் சொல்கிறார் அவ்வளோதான் அதற்கு பிரமாணம் காட்டுறார் சாதயாமி ஜெகத் சர்வம் பூத்வா சூரிய இவாம் சுபிஹி சர்வபூதாதிவாசஸ்ச்ச வாசுதேவஸ்ததஸ்மிருதா அப்படின்னு வாசுதேவசப்தத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தத்தை மகாபாரத்தில் சாந்திபருவத்திலேருந்து கோட் பண்ணுறார் இந்த ஜகத்தை முழுவதையும் என்னுடைய ஆற்றலால் க மூட மூட்டியிருக்கிறேன் மாயாசக்தினால் அப்படி சொல்லலாம் அதாவது மாயாசக்தியினால் பகவான் தெரியாமல் இருக்கார் பகவானோட மாயாசக்தினால் பகவான் தெரியாமல் இருக்கார் மாயாசக்தியையும் வியாபித்து இருக்கார் அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னது நம்முடைய இக்னரன்ஸை நாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம அறியாமையை நம்ம என்னைக்கு அறியிறோமோ அப்போ அறியாமைக்கு வேறானவர்களா அறியாமையா புரிய அது இல்லையா அது மாதிரி எப்போ மாயை அறிகிறோமோ அப்போ மாயைக்கு வேறானவர்கள் தான் நாம் அது தெரியாத வரைக்கும் மாயையிலே மாட்டின்னு மொழிக்கிறோம் அவ்வளோதான் அதனால் சர்வபூத அதிவாச சூரியன் எப்படி தன்னுடைய கிரணங்களால் பிரபஞ்சத்தையே தன்னுடைய ஒளியால் மறைக்கிறதோ மறைக்கிறதோன்னா என்ன அர்த்தம் டாமினேட் DOMINATE அப்படி நான் அனைத்து சரீரங்களுக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறேன் நான் தான் உண்மையிலே அகம் அகம் அகம்னு நான் நான்னு சொல்கிறோமே அதுதான் டாமினேஷன் அது வந்து ஈகோவாக இருந்தால் ஒரு ப்ராப்ளம் அந்த ஈகோ இல்லாமல் இண்டிவிஜுவலாக இருந்தால் இன்னொரு விஷயம் அதையும் விட்டுவிட்டோம்னா இந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் சூப்பர் இம்போஸ்டு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோமான அந்த சைத்தன்யம் மேலோங்கி இருக்கும் ஆகா இதை புரிஞ்சுக்கணும் சர்வபூத அதிவாச ததா வாசுதேவா இது ஸ்மிருத்தாக ஆகையினால வாசுதேவன் என்று கருதப்படுகிறேன் நினைக்கப்படுகிறேன் வாசநாத் சர்வபூதானாம் வசுத்வாத் தேவயோனிதா வாசுதேவஸ்தத்தோவே இது உத்தியோக பருவணி எல்லா சரீரத்திலையும் இருக்கிறதுனாலும் தேவருடைய தேவ தேவர்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுனால வசுவாகவும் ஆகையினாலும் நான் வாசுதேவனாக அறியப்பட வேண்டும் ஆஹா அஷ்டவசுக்களாகவும் நான் இருக்கேன் அஷ்டவசுக்களில் ஒருவராகவும் நான் இருக்கேன் எல்லா சரீரத்திலையும் சைதன்யமாகவும் இருக்கேன் ஆகையினால என்னை வாசுதேவன் அறியப்பட வேண்டும்ன்னு சொல்கிறார் உத்தியோக பருவத்தில் அப்புறம் இன்னொரு இடத்துல சர்வத்ராசௌ சமஸ்த வசத்தியத்ரேதி வை எதா ச வாசுதேவேதி வித்வத் பரிபட்சியதே இதெல்லாம் போன வகுப்புலே படிச்சுட்டோம் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலேயும் இருக்கிறார் எல்லாமாகவும் இருக்கிறார் சர்வத்னா எல்லா இடத்துலையும் அர்த்தம் சமஸ்தம்னா எல்லா பொருளாகும்னு அர்த்தம் அத் வசதி அத்த அத்தன்னா அஸ்மின் சைத்தன்யேன்னு அர்த்தம் எல்லாம் அந்த தான் இருக்குது ஆகையினால அவருக்கு வாசுதேவன் பேர் எதா சர்வத் அசௌ வசதி எதா சமஸ்தம் வசதி அத்த வசதி அத்தன்னா அஸ்மின் அஸ்மின் சைத்தன்யேன்னு அர்த்தம் இந்த உணர்வில் எல்லாம் இருப்பதனால் எதா யாதொரு காரணம் பற்றி இப்படி இருக்கிறதோ தத்தா அந்த காரணம் பற்றியே சகா அவர் வாசுதேவன் என்று வித்வத்பிகி அறிஞர்களால் பரிபற்றே நன்றாக படிக்கப்படுகிறது உபதேசிக்கப்படுகிறது அப்படின்னு அர்ச்சம் அப்புறம் அடுத்தது கடைசியாக விஷ்ணு புராணத்தில் சர்வாணி திற பூத்தா வசந்தி பரமாத்மனி தற்பங்கிறது இங்கே அந்த பரமாத்மா இடத்துல தற்ப தஸ்மின் பரமாத்மனி சர்வாணி பூத்தானி வசந்தி எல்லா சரீரங்களும் எல்லா சராச்சர பிரபஞ்சங்களும் அவரிடத்துல வசிக்கிறது பூத்தேஷு ச சர்வாத்மா அதாவது அதாவது இந்த சர்வபூதஸ்தம் ஆத்மானத்தை தான் இன்னொரு ஃபார்மில் சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகம் பகவத்கீதையில் வருது இல்லையா எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்கார் அவரிடத்துல எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதே தான் ஆகாஷம் கட்டிடத்துக்குள்ளே ஆகாஷம் இருக்குது கட்டிடத்துக்கு வெளியிலையும் ஆகாஷம் இருக்குது தான் கட்டிடமே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆக உணர்வு உள்ளும் இருக்கிறது வெளியும் இருக்கிறது உணர்வில் தான் எல்லாம் இருக்கிறது எல்லாம் கான்ஷியஸ்னஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது பலவிதமாக சிந்தனை பண்ணுறது திங்க் பண்ண அதையே ஃபோக்கஸ் பண்ணி திங்க் பண்ணுறதுக்காக பல வாக் சப்தங்களை சாஸ்திரம் ஆக சர்வாணி திற பூத்தானி பரமாத்மனி வசந்தி பூத்தேஷு ச சர்வாத்மா வசதி அப்படின்னு போடணும் ச சர்வாத்மா பூத்தேஷு வசதி இங்கே வசந்தி பகுவச்சனம் வசதி சப்ளை பண்ணிக்கணும் தத்த வாசுதேவா ஸ்மிருதா ஆகையினால் அவர் வாசுதேவன் என்று நினைக்கப்படுகிறார் கருதப்படுகிறார் இத்தீச்சா விஷ்ணு புராணே விஷ்ணு புராணத்துலேயும் கோட் பண்ணுறார் ஆக வாசுதேவ சப்தத்துக்கு எவ்வளவு பிரமாணம் இருக்குது அப்படிங்கிறத மேற்கோளாக காட்டியிருக்கார் இத்தனை தேவசப்துக்கு இத்தனை அர்த்தம் இருக்குதுன்னு காட்டுறார் திவ்வு அர்த்தம் இருக்குது கிரீடு இருக்குது ஜிஜிகீஷ வெற்றி அடையிறதுக்கு விருப்பம் விவகரதி செயல்படுகிறவர் எல்லாம் நம்ம காரியத்துக்கு அவர் காரணம் அதனால் எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணிடுச்சு இந்த ஸ்லோகம் இனி ப்ரஹத் பானு ப்ஹத் பானுக்கு அர்த்தம் பார்க்கலாம் ப்ஹந்திரூரியோ எஸ் சந்திரசூரிய தயிர்விஸ்வம் பாசயதியா சபத்பானுரு சிரஹத் பானுருச்சியத்தை ப்கத்பானுவுக்கு ஒரு ஸ்லோகம் தான் சொல்கிறார் அவ்வளோதான் இது ப்ரஹத் பானுகுன்னு கூட சொல்லலை ப்கத்பானுகுங்கிறதுக்கு பிரமாணத்தை சொல்கிறார் எங்கேருந்து இருக்குதுன்னு தெரியல இது எங்கேருந்து இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணுறாருன்னு தெரியல அவராலையும் ஸ்லோகத்தை கரெக்ட் இது பண்ண முடியும் கம்போஸ் பண்ண முடியும் அதனால் எஸ் பானவா எஸ் ப்ரஹந்த பானவந்தசூரிய தை விஷ்வம் பாசயத்துல பதினஞ்சாவது அத்தியாயத்தில் வருதே ந தத்சையதே சூரிய நஷாங்கோ நபாதித்யம் தேஜா அதுதான் நான் எடுக்கணும்னு நினச்சேன் யதாதித்ய தேஜா ஜகத் பாசயத்தேலம் எச்சந்திரமசி யச்சாகக்ன தேஜோ வித்தி மாமகம் ஆகையினால் இந்த பானு அல்பானு அவர் ப்ஹத் பானு ஆகையினால் நம்ம பார்க்குற சூரியன் சோலார் டிஸ்கிருக்கே இப்போ நம்ம பார்க்குறது இது மாதிரி சோமினி சோலார் டிஸ்க் இருக்குது வேதமே சொல்றது சகசிரசூரியதாயை சம்பய சப்ததிசோ நாசூரியத்தில் பல இடங்களில் வருது அதாவது அசியமரியே நே அசிய சகசிராணி சமரியே நிருஷ்ணே தன்போத சூரியநமஸமந்திரத்தில் வருது தைத்திரியாரணத்தில் ஆகையினால எத்தனையோ சூரியன் இருக்குது அதெல்லாம் நினைக்கப்படுகிறது பார்க்கப்பட முடியாது ஸ்மரியத்தை நச்ச திருஷ்யத்தை ஸ்ரூயத்தை நச்ச திருஷ்யத்தை கேட்கப்படுகிறது ஆனால் பார்க்க முடியாது அப்படிலாம் யோக சக்தினாலே யோகிகள் பார்த்து சொல்லியிருக்கலாம் ரிஷிகள் சொல்லியிருக்கலாம் இப்போ இருக்கிற சயின்ஸை பற்றி நான் பேசலை அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அது வேறு ஏன்னா இதில் ஸ்ரத்தை இல்லாததுனால தானே அதுக்குள்ள ஸ்ரத்தை நிறைய பேருக்கு இல்லை அதில் அவன் சொன்னால் அது சத்தியம் இல்லையா அவன் அவன் கட்சிக்காரனுக்கும் அவன் பத்திரிக்கை தான் பரம பிரமாணம் அது லாஜிக்கெல்லாம்லாம் கொஸ்டின் பண்ணக்கூடாது அது மாதிரி வச்சு அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது ஆஹ் பகுத்தறிவையே குழப்பிற பகுத்தறிவு ஆஹ் ப்ஹந்த பானவன் ப்ஹந்தௌ ப்ரகந்த ப்ஹந்தம் ப்ரஹந்தௌத்த இது வந்து ப்ரஹந்த பானவானவான்னு பகுவச்சனத்தில் போட்டிருக்கார் பானு பானு பானவ உக்காராத்த பூலிங்க ஆகையினால் பானவ சந்திரசூரியாதிகாம சந்திரன் சூரியன் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கார் எதாதித்திய கதம் தேஜா தை விஷ்வம் யா பாசயி யா விஸ்வம் பாசயதி எவன் இந்த பிரபஞ்சத்தை சந்திரசூர்யாதி எவன் ஒருவன் சந்திரசூரியன் எல்லாவற்றிலும் வியாபிச்சு அதனால ஜடப்பிரகாசத்துக்கு காரணமான சிப் பிரகாஷம்னு அர்த்தம் வந்து என்னது லைட்டையும் அது அதாவது டார்க்னஸ்ஸையும் லை வெளிச்சத்தையும் டே லைட்டையும் இல்லைமின் பண்ணுறது இருளையும் ஒளியையும் எது ஒளிர்விக்கிறதோ அது உணர்வொழி நிறைவு அப்படின்னு தமிழ் அதுக்கு சொல்லுவோம் உணர்வொழி உணர்வொழி நிறைவாய் அப்படின்னு தாண்ட தா தாண்டவராய சுவாமிகள் கைவல் இல்லை சொல்கிறார் உணர்வொழி நிறைவாய் ஆஹா பூர்ண சைதன்ய பிரகாசம்னு அர்த்தம் அது மாதிரி சந்திரசூரியாதி காமினா விஸ்வம் பாசயதி தைஹி தைஹி பானுபிஹி அந்த தைஹி அந்த அதில் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜோதிஷ் வஸ்துக்கள் எதெல்லாம் பிரகாஷிக்கிறதோ அதிலெல்லாம் யா பாசையி சஹா ப்கத் பானு அவரை புத்தியில் தான் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அது ஞானப்பிரகாசம் ஞானப்பிரகாஷம் அங்கேயும் வெளிச்சமெல்லாம் வராது அது ஞானமே பிரகாஷம் ஞான பிரகாஷம் இல்லை ஞானம் பிரகாசம் ஞான கண்ணுன்னா ஓ கண்ணுலேயும் ஞானக்கண்ணு ஊனக்கண்ணுன்னா ஊனக்கண்ணுன்னா மாம்சத்தினால் பண்ணின கண்ணுன்னு அர்த்தம் ஊனம்னால் இந்த ஊன்று ஊனுனால் பண்ணின கண்ணு ஊண்கண் என்ன இது மாம்சக்ஷு ஆனால் வந்து புத்திங்கிறது ஞானம்ங்கிற அறிவுங்கிறது ஞானச்சக்ஷு அறிவே கண் அறிவாக ஒரு கண் வரணும்னு சொல்லி சில பேர் இங்கெல்லாம் கிழிச்சிக்கிறான் நெத்தி கண்ணுன்னு வேறு சொல்கிறான் இதனால் இதெல்லாம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் குரு இல்லைன்னா இதெல்லாம் தப்பு தப்பாக புரிஞ்சுன்னு விடுவான் ஆ ஞான கண்ணு வரணும் சிவனுக்கு கண் இருக்கிற மாதிரி இங்கேன்னு அந்த படம் போட்டிருக்கா தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறான் அதுக்கு அர்த்தமே ஸ் ஸ்ருதி யுக்தி அனுபவம்னு அர்த்தம் ஸ்ருத்தி யுக்தி அனுபவ பிரமாணம் சோமசூர்யா அக்னி லோச்சனா அதனால் எடுக்கிறதுன்னு அந்த அர்த்தத்தில் சொல்கிறது கண்ணுடையர் என்பவர் கற்றோர்னர் திருவள்ளுவர் முகத்திரண்டு கண்ணுடைய முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர்னர் கற்றவர் என்பவர் தான் கண்ணுடையவர் இந்த கண்ணு இருக்கிறது இது அதாவது படிக்கலைன்னா இந்த கண்ணு புண்ணுன்னு விட்டார் படித்தவன் கண்ணு தான் கண்ணு படிக்காதவன் கண்ணெல்லாம் புண்ணு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் திருவள்ளுவர் आहिनाला भानवे ஆயிநலமா பே நமங்கறது கிதம் அப்புறம் என்னது ஆதிதேவம் ஆதி காரணம் சோ தேவ்ச்சி ஆதிதேவாதிகுண ஆதிதேவ ஆதின காரணம் காரணம்னால் எல்லாத்துக்கும் அதுதான் காஸ் சச்ச அசௌ தேவஸ்ட ஆதியாகவும் இருக்கிறார் தேவனாகவும் இருக்கிறார் ஆஹா எல்லாத்துக்கும் காரணமாகவும் இருக்கிறார் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கார்ங்கிறது சத்து ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ் தேவகாங்கிறது கான்ஷியஸ்னஸ் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் தேவஹான்னு சொன்னால் சைத்தன்யம் குணவான் தியோதனாதி குணவான்னா எல்லாவற்றையும் ஒளிர்விக்கின்ற குணத்தை உடையவர் பிரகாஷானாம் பிரகாஷக்க குணம்னால் இங்கே தர்மம்னு எடுத்துக்கணும் இந்த குணமாக எடுத்துனாலும் தப்பு இல்லை குணத்துக்கு குணத்துக்கும் குணிக்கும் எது ஆதாரமோ அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் குணம் குணின்னு சொல்லுவோம் குணம்னா என்ன சூரியனோட குணம் பிரகாசிக்கிறது சூரியன் வந்து குணி குணி குணத்தை உடையவன் அர்த்தம் இந்த குணிக்கும் குணத்துக்கும் எது சப்ஸ்ட்ராக்டமோ அதுதான் இங்கே சொல்லப்படுறது ஆதி தேவா ஆகையினால குணங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கப்படாது ஏன்னால் குணம் குணி குணம் குணத்தை உடையவன் குணி தர்மத்தை உடையவன் தர்மி சாதாரணமாக தர்மி வேறு தர்மம் வேறு தர்மம் ஃப்ளக்சுவேட் ஆகும் குணம் ஃப்ளக்ஷுவேட் ஆகும் ஆகையினால ஃப்ளக்சுவேஷனுக்கும் சரி பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதும் சரி ரெண்டுக்குமே அதுதான் சப்ஸ்டார்ட் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு ஆக ஆதிஹி தேவச்ச ஆதிஹி அச ஆதிஹி காரணம் ச அசௌ தேவஸ்ச்ச அவர் காரணமாகவும் இருக்கிறார் தேவனாகவும் இருக்கிறார் தியோதனாதி குணங்கள் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் சர்வப்பிரகாசகத்வாத் ஆதி தேவஹா சர்வ காரணத்துவாத் சர்வப்பிரகாசகத்வாத் ஆதிதேவஹா அனைத்திற்கும் காரணமாக இருப்பதால் இருப்பாக இருப்பதால் அனைத்தையும் ஒளிர்விப்பதால் அவர் ஆதிதேவன் என்று அழைக்கப்படுகிறார் இதரம் அடுத்தது ஆதிதேவ புரந்தர புரந்தர்து அர்த்தம் சுரஷத்ரூம் புராணம் தாரணாத் புரந்தர வாசம் யம புரந்தர்த்தி பாணினா நிபாத்தாத் சுரசத்ருனா புராணம் சுரசத் சுரானா தேவர்கள் நல்லவர்கள் சத்ருக்கள்னால் எதிரிகள் அவர்களுடைய இடம் புறம் எல்லாம் கட்டி வச்சுட்டுருக்கா இல்லையா எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு எங்கே இல்லாமல் குண்டு அடிக்கிறான் அவன் எங்கே இருக்கான்னு தெரியணும் இல்லையா சத்ரு எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் அந்த சத்ரு அடிக்கிறது இல்லையா சுலபம் ஆகையால் என்ன சொல்கிறார் புராணம் அதாவது எதிரிகளின் இருப்பிடம் நல்லவர்களின் எதிரிகள் யார் அதர்மிகள் அவர்களுடைய இருப்பிடம் இருக்குது அந்த புராணம் தாரணாத் இப்போ தானே பண்ணுற இப்போ எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு அப்பப்போ குண்டு எங்க அங்கே ஏரியாவில் இருக்கான் பிறபடி எங்கே எங்கேயோ சொல்கிறான் இப்போது ஒரு இடம் சொல்கிறான் அது ஏதோ ஒரு பிள பிளேஸ் அந்த பிளேஸ்லேருந்தான் டெரரிஸ்ட்டெல்லாம் தயார் பண்ணி அனுப்பிச்சுன்னு இருக்கான் அப்போ அங்கே போய் நம்ம போடணும் அடிக்கணும் அடித்தாதான் அங்கே இருக்கிற செயல்பாடுகள்லாம் நடக்காது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எத்தனையோ கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுறது நமக்கு முன்னாடி இப்படி கொடுக்குவான் அந்த பக்கம் போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிடுவான் இது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்ன்னு பேர் என்ன தான் அடைய போகிறானா ஒருத்தனும் கடைசியில் அத்தனை பேரும் போயின்ண்டே இருக்கான் இருக்குது பரமசாஸ்வதம் நினச்சிட்டு இப்படி ஒரு ஒருத்தரும் பண்ணிட்டு பணத்தை வீணடிச்சுட்டு எல்லாம் பண்ணிகிட்டுருக்காள் அதெல்லாம் நம்ம சொல்ல இது பகவானோட லீலை மகா மாயா நம்ம இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தா நமக்கு நிம்மதியும் வராது அதை நல்லா இக்னோர் பண்ணணும் டோட்டலாக பண்ணிடணும் மகாஸ்வப்னா அவ்வளோதான் ஆக சுரசத்ருணாம் புராணம் புராணம்னால் அவர்களுடைய சிட்டி நகரங்கள் அதை தாரணாத் தாரணாத்துனா என்ன அர்த்தம் அதையெல்லாம் அழிக்கிறது தாரணாத் துவம்ச கர்ணேக்கே காரன் போட்டிருக்கான் பாரு ஆக புரந்தரஹா அதுக்கு வந்து புரந்தர சப்தத்துக்கு பாணினி எப்படி சொல்லியிருக்காருங்கிறத கோட் பண்ணுறார் அவ்வளோதான் அதாவது ஆதிசங்கரர் தன்னோட குருவுக்கு நிரூபிக்கிறார் அப்போ இந்த எப்படி நீ புரந்தர சப்தத்துக்கு இந்த அர்த்தம் சொல்கிற அப்படின்னா புரந்தரகாங்கிற சப்தத்துக்கு பாணினி இப்படி அர்த்தம்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னெல்லாமோ கொட்டேஷன்ஸ் இருக்குது அத்தனையும் உள்ளே போனால் நம்ம வியாக்கரணத்துக்குள்ளே நுழைஞ்சு வியாதிகரணம் வந்துடும் அதனால் நுழைஞ்சோம்னு வச்சுங்கோ அப்புறம் வந்து அது வியாக்கரண கிளாஸில் பார்த்துக்கலாம் போனால் அது பெருசாக இருக்குது அது அத்தனையும் சொல்லிகிட்டு இருந்தால் இன்றைக்கி அத்தனைக்கும் நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற சூத்திரங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிற சூத்திரம் எங்கேலாமோ உள்ளே போகணும் அப்புறம் கடைசியில் எங்கே போகணும்னு தெரியாது ராவண கோட்டைக்குள்ளே மாட்டின்ற மாதிரி அப்புறம் கிடச்சி எங்கே விட்டால் என்ன எங்கே விட்டால் என்ன க்ளாஸை முடிங்கோ நாங்கள் ஆற்றுக்கு போகணும் அப்படி தோணும் அப்போ சுரஷத்ருனாம் புராணாம் தாரணாத் தாரணாத்துன்னு அழிக்கிறது புரந்தரஹான்னு பேர் இது பாணினி நாம்னு அதனால் புறந் புறா புராணு புறஹா புறவு புறஹா புறம் புறவ் புறான் இது மாதிரி ராமசப்தம் மாதிரி அந்த புறானு தாரயதி புராணாம் தாரணாத் அப்படின்னார் அதிலெலாம் புறங்களையெல்லாம் இருக்கு முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் சொல்கிறோம் இல்லையா சத்தோகுணம் ரஜோகுணம் தமோகுணம் தங்கப்பட்டனம் வெள்ளிப்பட்டினம் இரும்பு பட்டினம் தமஸ் வந்து இரும்பு பட்டினம் வெள்ளி வந்து ரஜஸ் அப்புறம் தங்கம் வந்து சத்துவம் முப்புறத்தையும் ஒரு சிரிச்சாராக எரிஞ்சு கொடுத்தான் என்ன அர்த்தம்னா என்னெல்லாமோ தயார் பண்ணி ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போனாராம் சிவன் கடைசியில் ஒன்றும் பண்ணலை ஒரே ஒரு லே லேசாக ஒரு சிரிப்பு சிரித்தார் எரிஞ்சு போயிடுச்சு அது மாதிரி என்னதுன்னா நம்மளும் இந்த மூணு புறத்தில் மாட்டின்னு இருக்கும் ஸ்தூல சூக்ம காரண சரீரம் அப்புறம் ஜாக்ரத் சொப்ன சுஷுப்தி இதில் மாட்டின்னு நம்ம கொஞ்சம் யோசித்தோன்னு வச்சோங்க கூட பிரகிருந்த பிரகாஷஞ்ச பிரகிருத் பிரகாஷஞ்சப் பிரவிறத்தி சமோகமேவச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவத்தானி நனிவிறானி காங்க்ஷதி அப்படின்னு ரெண்டு பதினாலாவது தான் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை நினச்சா நமக்கு அப்புறம் இந்த இந்த மூணுலேயும் அபிமானமே இருக்காது எல்லாம் சூப்பர் இம்போசிஷன் புரிஞ்சு போய்டும் பேசாமல் வேடிக்கை பார்த்துன்னு இருப்போம் வேடிக்கை பார்க்குறதையும் கூட இக்னோர் பண்ணுவோம் ஆஹா சுர சுரஷத்ருனாம் புராணம் தாரணாத்து புரந்தரஹா புரந்தர சப்தத்துக்கு புராணாம் தாரணம்னு எப்படி அர்த்தம் பண்ணுறேங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார் இப்படி இத்தி பாணினன்னா நிபாத்தனத் பாணினி இப்படி வந்து இந்த பதத்துக்கு புரந்தர சப்தத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார் அதனால நான் புரந்தர சப்தத்துக்கு இப்படி அர்த்தம் பண்ணுறேன் ஆகையினால புறந்த அது புறந்தரஹாங்கிறது வேற புறம் புராண தரத் அது புறந்தரஹா இது புறந்தரஹ ஆக இந்த தகாரம் அது பேதத்தை புரிஞ்சுக்கணும் அடுத்த ஸ்லோகம் அோோக்கூரே அனுல பத்மீப்பண அசோக்கூரே அனுகூலாவத்மேஷண அசோகா படிக்கலாம் ஷோகாதீ ஷடூர்மிவர்ஜி அசோகூர்மிங்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது சரி இதில் போட்டிருக்கு தமிழில் இந்திரனின் பெயர்களில் இது ஒன்று புரந்தரஹா வஜ்ரஹஸ்த புரந்தரஹா அப்படின்னு இருக்குது வேதத்தில் அது நான் சங்கரபாஷ்யத்தில் அதெல்லாம் போடுறது ஆச்சாரியே வேதத்தில் இந்திரன் வந்து வஜ்ரஹஸ்தஹா புரந்தரஹா அதை அடிக்கடி கோட் பண்ணுவாள் லக்ஷணம் பகவானுக்கு ரூபம் இருக்கா இது இருக்கான்னு அவன் வஜ்ரஹஸ்தத்தத்தோடு இருக்கான்னு இருக்கிற புரந்தரன் அப்படின்னு இந்திரனுக்கு ஒரு பேர் அதை கோட் பண்ணுறாரு அசுரர்களை எதிர்த்து போராடி அவர்களை மாய்த்து பின் அவர்களது இருப்பிடங்களையும் உருத்தறியாமல் செய்தவர் அங்கிருந்து ஒரு பிழையன் வருது என்ன ஒசாமா பின்லேடு அவன் இடத்துல இது பண்ணுறான் அவனை பிடிச்சுன்னு தூக்கின்னு போய் சமுத்திரத்தில் போட்டுவிடுறான் அவன் இருந்த இடத்த என்ன பண்ணால் தெரியாது ஆதி தெய்வீக பயங்களை போக்குபவர் அப்படி ஒரு அர்த்தம் ஸ்தூலம் சூக்ஷம் காரணம் என்ற மூன்று சரீரங்கள் புறம் எனப்படும் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த புறங்களை பாவனையால் அகற்றியிருந்தும் உள்ளிருக்கும் ஜவனாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் அசோகா இந்த ஊர்மின்னு சொன்னால் இதுக்கு அர்த்தம் ஷடு ஊர்மி ஊர்மின்னா அலைன்னு அர்த்தம் இந்த சோகம் திரும்ப திரும்ப வருது ஏதோ ஒரு சோகத்திலேருந்து விடுபட்டுட்டோம்னா அடுத்த சோகம் ஆரம்பம் ஆச்சா இப்படிதான் நாத்தனார் வந்துட்டு போனார்னா அப்புறம் மாமியார் வர போகிறாருன்னா ஆச்சு பயப்படாது ஏன் சுவாமி இதை தவிர வேறு எக்ஸாம்பிளே கிடைக்காதாண்ணா சும்மா சொல்லி வைக்கிறேன் அதெல்லாம் அந் அதுவாது இருந்துன்றது இப்போ அதுவும் கிடையாது ஏதாவது சண்டை போடுறதுக்காக ரெண்டு பேர் வேண்டாமா அவளும் இப்போ இல்லை எல்லாம் ஏகாந்த வாசம் சில இடங்கள்லாம் ஹஸ்பண்டுக்கு ஒரு பங்களா ஒய்ஃபுக்கு ஒரு பங்களா இங்கேயா கேட்டுக்கலாம் நான் கேட்டேன் பாத்ரூம் தான் மாற்றின்டான்ண்ணா வாவா உன் பாத்ரூம் வேறே என் பாத்ரூம் வேறேன்னா அப்புறம் உன் ரூம் வேறு என் ரூம் வேறேன்னா பங்களாவே மாறி போயிடுது எங்கேலாம் கேட்கப்படாது நமக்கு இது மாதிரிலாம் இந்த உலகத்தில் நடக்கிறதுன்னு தகவல் சொல்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா பணமும் இருக்குது பிடிக்கவும் இல்லை அதே சமயம் சொத்தெல்லாம் ரெண்டு பேர் பேர்லேயும் பாதி பாதியாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறது சேர்ந்தும் இருக்கணும் பிரிஞ்சும் இருக்கணும் சொத்துக்காக பக்கத்தில் இருக்கணும் கையெழுத்து போடுறதுக்கு மாத்திரம் வந்து கையெழுத்து போட்டு போயிடணும் மற்ற நேரம் பேசப்படாது அப்படிலாம் அதிசயமாக இருக்குது மோகம் மோகம்னா என்னென்னா இதை படித்து க்ளாஸ்லாம் படிச்சுட்டு போனோன்னா ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்து பழைய மோகம் வந்துடுச்சு மோகம் அப்புறம் மூப்பு மூப்புன்னா என்ன கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் தேயுறது உடம்புல எல்லாம் இது பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து சுவாமிஜி கண்ணு தெரியலையே மூக்கு தெரியலையே மூக்கு வாசனையை தெரியலேன்னா வயசாக எடுத்து அதுக்கு எதா பூஜை இருக்காண்ணா நானும் எனக்கும் ஆகிட்டு இருக்கு என்னத்த பூஜை பண்ணுறது எல்லோரும் கேட்குறேன் அப்படி ஆச்சரியமாக இருக்குது இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறா பரிகாரம் பண்ண முடியுமான்னு கேட்குறா ஏதாவது பகவானுடைய சிருஷ்டியில் இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல நான் இருபத்தஞ்சி வயசில் இருந்த மாதிரியே கண்ணு போய் இப்படி இருக்குமா என்ன அப்போ தூரத்தில் எத்தனையோ விஷயத்த பார்த்து படிச்சுருப்போமா இருக்கும் இங்கே பக்கத்தில் இருக்கவே தெரியாது அதுக்காக வேண்டிய என்ன முன்னே அக்சப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது அப்புறம் அடுத்தது மூப்பு ஜரா அதாவது ஷோக்கா மோகா ஜரா மரணம் ஷா அப்புறம் வந்து என்னது பசி இருக்கிறபோது சும்மா இருக்க முடியுமா வெள்ளா வேலைக்கு அடிக்கடி போட்டுக்க வேண்டியிருக்கு அப்புறம் தாகம் ஷோக்க மோக ஜரா மரண ஷுத் தாக அப்புறம் பசி தாகம் ஓ சோகம் மூணு மூணு மூணு ஆறு ஓகே ஆறு இதுதான் ஷோக்காதி ஷடூர்மி வர்ஜிதா ஊர்மின்னா சாதாரணமாக இந்த ஜீவனுக்கு திரும்ப திரும்ப ஜென்மம் வர்றது திரும்ப திரும்ப மரணம் வருது திரும்ப திரும்ப மோகம் வருது ஒரு ஒரு உடம்புக்குள்ளேயும் போன அப்புறம் இது வந்துட்டே இருக்குது பசிச்சுட்டே இருக்குது தாகம் எடுத்துகிண்டே இருக்குது முட்டாள்தனத்தை பண்ணிகிட்டு இருக்கும் கவலை வந்துட்டு போயின்ண்டே இருக்குது ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளேயும் போய் வயசானதையும் அனுபவிக்க வேண்டியிருக்கு ஆகவே இப்படி தொடர்ந்து இந்த ஊர்மீன்னு சொன்னால் அலையாக வருதுங்கிறோம் இல்லையா ஊர்மிங்கிறதுக்கு அலைன்னு அர்த்தம் ஊர்மீ அலைன்னு அர்த்தம் இந்த சம்சார சாகரத்தில் அல அலையாக அப்படி இருந்தும் விவேகம் வரமாட்டேங்கிறது ஆனால் பகவானுக்கு இதெல்லாம் உண்டான்னா நஷகஹா அசோகா சோகமே இல்லை இதெல்லாம் ஷோக்கோகாதிவர்ஜிதான்னு சொன்னால் இந்த ஷோகம் முதலானவை முதலான ஆறும் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் சோகம் ஒன்று அதை தவிர அஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து இதெல்லாம் இல்லை அவருக்கு அவருக்கு வந்து கவலையும் இல்லை அவருக்கு கவலையும் இல்லை அவருக்கு கவலை இல்லை மயக்கம் இல்லை முதுமை இல்லை மரணம் இல்லை பசி இல்லை தாகம் இல்லை அசனாயா பிபாசே சொன்ன மாதிரி இதெல்லாம் கிடையாதுன்னு அர்த்தம் எப்போ ஃபார்ம் வந்துடுத்தோ அப்போ அதுக்கு வேறு ஏதாவது ரூபத்தில் இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் அடுத்தது தாரணா அப்போ அசோகா எனமஹா ஷோகாது ஷடூர்மி வர்ஜிதா அசோகா அடுத்தது சம்சாரசாகரா தாரயத்தி இ தாரணகா சம்சாரசாகரத்துலருந்து இது உங்களுக்கு தெரிஞ்சணும் தாரயத்தின்னா கடந்து போகும்படி செய்கிறார் மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே அதனால் அவருக்கு பேர் தாரகா அப்படின்னே பேர் தாரணஹான்னு இங்கே பேர் தாரகான்னு சொன்னாலும் கடக்கச் செய்கிறவர் அர்த்தம் ஆசார சாகர் தாாமஹம் சமுத்தர் மருத்துவ பண்டிதோடாச்சு ஆயினால் தாம் அகம் சமுத்தர்த்த மருத்து சரணாக்கி பண்ணினா மையே மன ஆதத்ஸ்வ மயிபு நேசையவசிஷியசி மய்யே அத்த ஊர்வம் நம்சய என்னிடத்துல பரிபூர்ணமாக பக்தி பண்ணினேழுனா நான் வந்து என்னென்னா ஜராமரண மோக்ஷாய மாமாசிரித்திய யதந்தியே அப்படின்னார் ஏழாவது அத்தியாயத்தில் கடைசியில் இந்த மோக்ஷத்தை அடைய ஜராமரண மோக்ஷத்துக்காக வேண்டி என்னை சார்ந்திருந்து யார் முயற்சி பண்ணுறானோ மாமாஷ்ரித்திய ஏதந்தி தே பிரம தத்விது கிருத்னம் அவர்களுக்கு ஞானம் கிடைக்கும் அதான் தாரயத்தினா ஞானத்வாரான்னு போட்டுக்கணும் ஏன்னா தேசாம் அகம் தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம்னு சொல்லியிருக்கார் ஆஹா அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும் சம்சார சாகரத்துலேருந்து எப்படி கிடக்கிறாருன்னா சம்சாரங்கிறதே அத்தியாசம் தானே அத்வைத சித்தாந்தப்படி சம்சாரங்கிறது ஒரு கல்பனை தானே அதுலேருந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும்னா புத்தி யோகம் வாணும் புத்தியோகம் உபாசிரித்த மச்சித்த சததம் பவ அதுதான் ஏன் வச்சுக்கணும் அப்புறம் அடுத்தது தாரஹா கர்ப்பஜன்ம ஜராமத்து லட்சணாத் பயாத் தாரயத்தீ இரகா இந்த பயம் இருக்குது அதாவது சாதாரண ஊரில் இருக்கிறவனுக்கு பயம் எல்லாம் இல்லை அவனுக்கு வேறு விதமான பயம் பணம் போயிடுமோ அந்த மாதிரி பயம் எல்லாம் இருக்குது அவனுக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவனுக்கு இந்த சாஸ்திரம் புரிகிறதுனால இதில் ஸ்ரத்தை இருந்ததுன்னா ஐயோ மறுபடியும் இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ என்னாக போகிறதோ தெரிலையே இந்த உடம்புலேயே இவ்வளவு சுக அனுபவிக்க வேண்டியிருக்கு இன்னும் அடுத்த உடம்புக்கு போனால் என்ன ஆகுமோ மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ளே உட்காந்துருக்கணுமே அது மாடு வயிறா கழு கழுத எந்த வயிற்றுக்குள்ளே போக போகிறதோ தெரில அங்கே போய் அந்த உடம்புக்குள்ளே உட்காந்துருக்கணும் அங்கே உட்காந்துட்டு அந்த வயதுக்குள்ளே எல்லாம் வந்து விண்மூத்ரா மேத்திய மத்திய கொத்தையை தீனித்தராம் அப்படி கொதிக்குமாங்க எல்லாம் மறந்து போயிடுது நல்ல வேலை துக்கம் மறந்து போயிடுறதே நமக்கு அதனால அடுத்த துக்கத்துக்கு தயாராகும் துக்கம் மறந்து போயிடுறது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறதுன்னா துக்கம் மறந்ததுனால துக்கம் வராதுன்னு நினச்சிக்கிறோம் சுகமும் மறந்து போயிடுறது அதனால அந்த சுகத்தை விரும்புகிறோம் பெரிய மா மாயா விசித்திரம் இது அனுபவி திரும்ப திரும்ப சுகத்தையும் விரும்புகிறோம் அதான் ஒரு தடவை சுகம் அனுபவிச்சாச்சே திரும்பவும் சுகத்தை விரும்புகிறோம்னா சுகம் மறந்து போயிடுது அதனால என்ன பண்ணுறது மிளகாப்படி மறந்து போயிடுது திரும்பவும் மிளகாப்படி வேணும் தோசைக்கு மிளகாப்படி வேணும் எண்பத்தெட்டு வயசாச்சு டாக்டர் சொல்கிறார் உப்பே பக்கத்தில் கொண்டு வரப்படாங்கிற அப்போ வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் விட முடியாது சார் அதெல்லாம் நடக்காது இத்தனை வருஷமாக பழையதை எப்படி மாற்றிக்க முடியும் சரி இப்போவாது மாற்றிக்கோங்கோ அப்படின்னு சொன்ன நான் மாற்ற தயாராக நீமே நீமே என்ன மாற்றி என்ன போகிறது எப்படியும் போக போகிறேன் அதனால் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போகிறேன்னு இல்லை இல்லை நீ அடுத்த ஜென்மாவில் இதெல்லாம் நீ பண்ணி ஆனால் நீ இதாக போறப்ப அதாக போகிறப்ப அப்படின்னா ஒரு உண்மையிலே ஸ்ரத்தை இருந்தால் பயம் வருமா வராதா ஸ்ரத்தையில் இது இருக்கக்கூடாது ஸ்ரத்தை இருந்தால் அது தாய்மாரெல்லாம் அதான் இறப்படு பிறப்பதை எண்ணினால் நெஞ்சது பகீரணும் விழி துயில் உறாது இரவு பகலாய் செந்தழலின் மெழுகானது அங்கம் இவை என் கொலோ அப்படியே மெழுக நெருப்பில் போட்டால் எப்படி தவிக்குமோ அப்படி தவிக்கிறது மனசுங்கிறார் நம்பிக்கை இருக்கிறதுனால அதுக்கு தான் சொன்னேன் இதை படிக்காதேன்னு விட்டான் ஏற்கனவே இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் புதுசாக வேறு இதை வேறு கற்றுன்னு ஆனால் இதனால் நம்ம ஒழுங்காக இருந்தவனால் சொசைட்டிக்கு நல்லது எல்லாேருக்கும் நல்லது அதுக்காக தான் ஒரு ஜெனுவின் கில்ட்டி வேணும் ஒரு நியாயமான குற்ற உணர்ச்சி இல்லைன்னா சமூகம் என்ன வேணுமென்னு பண்ணலான்னு ஆகிடுது ஆகிடுறதே சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுத்து எப்படி வேணாலும் இருங்கோ யசேஷ்டாச்சாரத்தில் இருங்கோ எல்லோரும் தர்மம் ஆகுது மண்ணாவது வெங்காயம் அந்த ஜட்ஜி அமெரிக்காவில் படித்து வந்திருக்கார் அவருக்கு இந்த ஊரில் எல்லாம் கேட்டால் தாத்தா தீட்சதங்கிறான் நீ ஏன் பா இப்படி ஆகிட்டேன்னா அதெல்லாம் பார்த்தேன் எங்கள் தாத்தா பண்ணதெல்லாம் பைத்தியக்கார்த்தனும் நான் தான் மகா புத்திசாலி அதிமேதாவி எப்படி இருக்குது பாருங்க புரியறதில்ல ஆ உங்களுக்கு புரியும் ஆ கர்ப்ப ஜன்ம ஜரா மிருத்து லக்ஷனாத்து சம்சாராத் இது வேறு பாஷை தான் சம்சார சாகரம்னர் அங்கே பிறந்து பிறந்து பிறந்து இது பண்ணுறது கொஞ்சம் இன்னும் வர்ணிக்கிறார் மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கணும் அப்புறம் பிறக்கணும் பிறந்ததுக்கு பிறகு விவரம் தெரியாமல் அழையணும் இல்லைமும் பண்ணணும் காரணமே தெரியாமல் அழுவோம் நம்ம அழுகிறது எதுக்கு அழுகிறோம்னு அம்மா அப்பாவுக்கு தெரியாது சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்ட கூட்டின்னு போகணும் வர்ணிக்கட்டுமா அவர் என்ன பண்ணுவார்னா அவர் ஏதோ படித்து வச்சதெல்லாம் இது பண்ணுவார் அவரும் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பார்ப்பார் அதுக்கு நீங்கள் டயக்னோஸ் சரியாக பண்ணணுமே சொல்லி கோயிலில் பூஜை பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் அப்போ உங்களுக்கு சந்தேகம் வேறு வரும் ஒரு ஜோசியருக்கு மூணு ஜோசியரை பார்ப்பேள் மூணு ஜோசியரும் ஒரு ஒரு விதமாக சொல்லுவாள் அப்போ குழப்பம் அதிகமாகும் இந்த மூணு சொல்கிறதில் எதை கேட்குறது சுவாமியில் எங்கிட்ட வருவேள் அப்போ நான் வந்து சொல்லுவேன் மூணில் ஏதோ ஒன்றை பாருங்கோம்மே என்ன மூணையும் நம்புற மாதிரி தானே இருக்குது இவர் ஒரு விஷயத்தை நம்புகிற மாதிரி சொல்கிறார் அவர் நான் அவர்கிட்டே போ எப்படி இருக்குது பாருங்கோ ரொம்ப பயமாக இருக்குது சுவாமிகளேன்னா வேதாந்த பேசாமல் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை ஒழுங்காக படி படி அதில் தாரா எனமஹா கர்ப்ப ஜன்மம் ஜரா மிருத்யு போகிற போது வேறு கஷ்டம் சுவாமிகளே இந்த பெரிய பிள்ளைக்கு அறுபத்தேழு வயசாச்சு இன்னும் விவரம் அல்ல அவனுக்கு விவரம் வரலங்கிறத விட எனக்கு புரியறது இன்னும் உங்களுக்கு புத்தி வரல தெரியறது இல்லையா இப்படி நிறைய எல்லாம் பைத்தியக்காரத்தனம் கொஞ்சமாவது விவேகமாக தோன்றதா என்ன உங்களுக்கு கிரகஸ்தாசிரமென்னா என்னென்னு தெரியாது அப்படின்னா பிடிச்சிக்கோங்க நன்னா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நாங்கள் என்ன ஆகாசத்துல இருந்தால் குதிச்சுருக்கோம் உங்களை விட நாங்கள் பக்கா கிரகஸ்தாள் கிரகஸ்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கல அதெல்லாம் இல்லையே தவிர எத்தனை பேரை சமாளிக்கிறோம் நாங்கள் வெடிஞ்செழுந்த நீங்களாக கொஞ்சம் ஏரியா கம்மி எங்கள் ஏரியா ரொம்ப பெருசு போய் பார்த்தா சீஃப் மினிஸ்டர்லாம் பார்த்தா அவருக்கு இன்னும் எப்படி இருக்குமோ தெரியாது பிரைம் மினிஸ்டரோட கதி அது கேட்கவே வேண்டாம் அதுவும் நம்ம ஊர் பிரைம் மினிஸ்டர் கேட்கவே வேண்டாம் அஹ் கர்ப்ப ஜென்ம மிருத் ஜரா மிருத்யு லக்ஷணாத்து பயாத்து அந்த லக்ஷணம் அதில் இருக்கக்கூடிய அந்த பயத்திலேருந்து போயிடுது அபயம் வை ஜனகப் பிராப்தோசி அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே பகவான் ஞானத்தை கொடுத்து உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அப்படிங்கிறத உணர்றான் பயமே இல்லை இன்செக்யூரிட்டியே இல்லை ஏன்னா இண்டிவிஜுவலே இல்லைன்னு அப்புறம் எங்கே இன்செக்யூரிட்டி இண்டிவிஜுவலே அப்படி இருக்கிறபோது எங்கள் இன்செக்யூரிட்டிலாம் வரப்போகிறது அவகாசமே இல்லை போனால் போட்டும் இல்லாமல் அப்படின்னா அதுதான் பயமே இல்லை எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு விவகாரத்தில் புண்ணிய பாபத்துக்கு புண்ணியத்துக்கு ஆசைப்படணும் பாபத்துக்கு பயப்படணும் அப்படி இருந்தால் தான் இந்த பயத்துலேருந்து தப்பிக்க முடியும் இதுக்கு பயந்தால் பெரிய பயத்துலேருந்து தப்பிக்கலாம் இந்த பாபத்துக்கு பயந்து புண்ணியத்துக்கு ஆசைப்பட்டால் மகாபயத்துலேருந்து தப்பிச்சு விடலாம் மஹத்தோயர் கீதையில் பகவான் நேர நாசோஸ்தி பிரத்யோ நேரத்தை சொல்ப்பாயே மகதோபய்யே அங்கீ சொல்லியிருக்கார் மகதோபயத் ஆஹ் என்னால் கர ஜன்மஜரா மருத்துவலட்சத்து பயத்து பயத்துக்கு விசேஷணம் தாரயத்தி பகவான கெட்டியாக பிடிச்சுனுட்டா பிறவி பெருங்கிடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனடி சேதா சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேருபவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்துவார்கள் என்பது கருத்து அடுத்தது சூரஹா அதுக்கு அர்த்தம் சொல்லுவார் விக்கிரமநாத் சூரஹா விக்கிரமநாத் சூரஹா இப்போ நிறைய சொல்கிறார் சரி விக்கிரமாத் விசேஷக் க்ரமணாத் சூரஹ விளக்கங்கள்லாம் இருக்கட்டும் அதாவது முயற்சியினால் வருங்க விக்கிரமயானி புருஷார்த்த கர்ணேக்கே காரண் சூரஹை அப்படி போட்டுருக்கு இல்லையா சூர்ஹை சூரஹை சொல்லக்கூடாது அந்த ரக்க ரேபமெல்லாம் வந்தால் இருதான் சொல்லணும் ஹிந்தியில் ஷூரஹா சூரஹான்னு சொன்னால் இது சாதாரணமாக சொல்லுவாள் வேதங்கள்லாம் நல்லா படித்த எல்லாம் சொல்லுவாள் சூராத்தியாயின்பா சூராத்தியாயி சூராத்யாயின்னா எந்த போர்ஷனை எப்போ கேட்டாலும் சொல்லிவிடுவார் அதுக்காக சூராத்யாயி அது நிறைய அந்த காலத்தில் சூராத்யாயி நிறைய ஒரு தப்பு சொல்ல முடியாது அதுக்காக சொல்லுவாள் ஆனால் இங்கே என்ன நான் விக்கிரமணா அதுனா விசேஷக்ரமணம் முயற்சி பண்ணி மேலோங்க செய்பவர் அப்படி போட்டுக்கணும் சூரஹா எல்லாவற்றையும் டாமினேட் பண்ணுறவர்னு அர்த்தம் விக்கிரமநாத் சூரஹா அதுதான் அது சூராதி சூரன் அப்படின்பாள் இல்லையா சூராதி சூராதி சூரகா தீவரணம் அதிசூர எல்லா சூரர்களுக்கும் மேலான சூரன் அப்படின்னு அர்த்தம் சௌரியம்னு அர்த்தம் சூரத்தனம்னு அர்த்தம் முயற்சி இடைவிடாத முயற்சி அதை கொடுக்குறவர்னு அர்த்தம் விக்கிரமநாத் சூரகா இன்னொரு பாஷையில் சொன்னால் முயற்சியின் வடிவாய் இருப்பவர் முயற்சியே இறைவன் அப்படின்னு சொன்ன அப்படி அன்பே சிவம் மாதிரி முயற்சியே இறைவன் புருஷார்த்தகான்னு அர்த்தம் போட்டிருக்கு புருஷார்த்தான்னால் முயற்சி முயற்சியே முயற்சி இடைவிடாத முயற்சியை அருள்பவர் இடைவிடாத முயற்சி வடிவாய் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஷௌரிகி சூரஸ் அபத்தியம் வாசுதேவுதேவரி சூரஸ்ய அபத்தியம் வசுதேவ சுௌரி அதனால் சூரஸ் அபத்தியம் சூரனாகவும் இருக்கார் சூரனுடைய பிள்ளையாகவும் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் சௌரிராஜன்னு பேர் வச்சிருப்பா கேட்டுருக்கோம் சௌரினா இந்த சௌரி இல்லை ஆமாம் இது எந்ததான் இப்படி வச்சா தெரியாது வசுதேவர் சூரனா அப்போ அப்பாவோட பிள்ளை பிள்ளை கிருஷ்ணர் த அப்பாவை சூஸ் பண்ணி தானே வர்றார் அதில் வசுதேவர் சூரன் அபத்தியம்னா குழந்தைன்னு அர்த்தம் பையன் அர்த்தம் அபத்தியம் புமான்னு சொல்லுவார் அபத்தியம்னா குழந்தை புமான் புருஷ குழந்தை அதனால் சுதஹா வசுதேவனுடைய புள்ள அதனால் ஷௌரிஹி எப்படி சுமித்ரையோட புள்ளை சௌமித்ரிஹிங்கிறோமோ லக்ஷ்மணனை அது மாதிரி ஷௌரிஹி அதில் அப்பாவும் சூரன் அர்த்தம் சூரனுக்கு பிறந்த சூரன் சூரனுக்கு பிறந்த சூரன் சௌரிஹி சில இடங்களில் தத்துவார்த்தம் சில இடங்களில் புராணார்த்தம் சில இடங்களில் தர்மார்த்தம் அப்படி மாறி மாறி வரும் எல்லாம் பகவான்கிறதுக்காக தான் அடுத்தது ஜனேஸ்வரா ஜனானாம் ஜந்தூனாம் ஈஸ்வரா ஜனேஸ்வரா ஜனானாம் ஜந்தூனாம் ஈஸ்வரோ ஜனேஸ்வரா அதாவது ஜந்தூ நாம்னா இந்த இடத்துல ஜீவன் அர்த்தம் ஜந்தூ நாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த இடத்துல ஜந்து நாம்னா ஜீவானாம்னு அர்த்தம் சோல்னு அர்த்தம் உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன் அர்த்தம் ஜீவாத்மான்னு அர்த்தம் ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் தலைவன் உயிருக்கு உயிரானவன் அர்த்தம் உயிரின் தலைவன் அர்த்தம் உண்மையும் அறிவும் இன்பமும் ஆகி தோன்றி பலவினை செய்து அடிக்கடி படிக்கிறோம் நாங்கள் ஆசிரமத்தில் என்னது உண்மையும் அறிவும் இன்பமும் எப்படி பாருங்கள் சச்சிதானந்தம்னு அர்த்தம் உண்மையும் அறிவும் பாரதியார் பாட்டுது உண்மையும் அறிவும் இன்பமும் ஆகி தோன்றி பல வினை செய்து பல பயனும் உண்ணும் பலவிதமாக இருக்காராம் பல காரியம் பண்ணுறாராம் அந்த பிரம்மன் பல பயனும் உண்ணும் பரமனர் பொருளை உயிர்க்கலாம் தந்தையை உயிர்க்கலாம் தாயை உயிர்க்கலாம் தலைவனை உயிர்க்கலாம் துணைவனை உயிர்க்கலாம் உயிரை உயிர்க்கலாம் உணர்வை அறிவிலே கண்டு போற்றி நெறியினில் அவன் பணி நேர்வடச் செய்வோம் அதனால தான் பாரதியார் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அதனால தான் ஒரு சரஸ்வதி ரூபம் உயிர்க்கலாம் தந்தை உயிர்க்கலாம் தாய் உயிர்க்கலாம் தலைவன் உயிர்க்கலாம் துணைவன் உயிர்க்கலாம் உயிர் உயிர்க்கலாம் உணர்வு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுறாரு அதனால் ஜந்து நாம் ஈஸ்வரகா ஈஸ்வரனாக இருக்கிறதுனால ஜனேஸ்வரகா இந்த இடத்துல ஜனசப்தத்துக்கு அர்த்தம் ஜீவாத்மான்னு அர்த்தம் எல்லாம் ஜீவாத்மான்னு சொன்னால் கொசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் அர்த்தம் நம்ம சாஸ்திரப்படி கொசுவுக்குள்ளேயும் ஜீவன் இருக்குது மசக ஜென்மா மசகரீரம் இப்படி எல்லாரையும் கடி கடின்னு கடிச்சுட்டு இருந்தால் கொசுவாக தான் பிறப்போம் அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்லலை எல்லாரையும் கடிக்கடி கடிக்கிறேன்ட்டு நான் கடிக்கல விசுவாக தான் மரு ஜ இந்த ஒரு நியாயமான பயத்தை வச்சுன்னு தானே எதாவது இருந்தது பெரியவாடெலாம் அந்த காலத்தில் இப்படி தான் சொல்லியிருந்தாள் சின்ன வயசில் எங்களைலாம் அப்படி தான் சொல்லுவாள் இதை பண்ணாத அதை பண்ணாது சந்தி வேளையில் சாப்பிடாத அதை பண்ணாதே இங்கே பார்க்காதே அங்கே பார்க்காதேன்னு கோவமாக தான் வரும் ஆனால் இப்போ தெரிகிறது அப்படிலாம் பொறுப்பாக சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படிலாம் பொறுப்பாக சொன்னால் சைல்டு அபியூஸ்ன்னு விடுவாள் ஆமாம் அது குழந்தையாக கேட்குறது சொன்னே போலீஸுக்கு கூப்பிடுவேங்கிறது ஏன்னா அவள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்டா அதனால தான் அந்த ஊரில் துப்பாக்கியும் விற்கிறான் வால்மார்ட்டில் போனதுனால் விதவிதமாக துப்பாக்கி வாங்கலாம் துப்பாக்கி வாங்கிட்டு கையில் வச்சுக்கலாம் எல்லாம் தனித்தனியாக வாங்கி வச்சுக்கிறது எல்லாம் ஏன்னா அவளுக்கு அது விற்ற அது அவள் ஊரில் அவமா அது ஊர் கரெக்டாக துப்பாக்கியை யூஸ் பண்ணுறதுக்கு மெச்சூரிட்டிலாம் இருக்கும்பா ஒன்று ரெண்டு கேஸ் அப்படி வரும் அப்படின்பா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எல்லா கேஸும் அப்படியே ஆகிடும் சரி ஆஹ ஜனானாம் ஜந்தூனாம் ஈஸ்வரா ஜனேஸ்வரா அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அனுகூல ஆத்மத்வே நகி சர்வேஷா அனுகூல நி ஸ்வன் பிரதிகூலியம் ஸ்யமாச்சரீம் அனுகூலம் நி ஸ்வன் பிரதிக்கூலியம் ஸ்யமாச்சரோ அழகான ஒரு அர்த்தந்தான் சொல்கிறார் அவர் அதாவது பகவான் எல்லா இடத்துலையும் ஆத்மாவாக இருக்கார் எல்லாரும் அவமான் தனக்கு நல்லது தானே பண்ணிப்பான் தனக்கு யாராவது கெடுதல் பண்ணிப்பானோ பண்ணிக்க மாட்டான் முட்டாள்தனமாக தனக்கு நல்லது பண்ணுறோன்னு சொல்லி கெடுதல் பண்ணிப்பான் அது வேறு விஷயம் என்னென்னா நமக்கு நான் எனக்கு அனுகூலமாக இருக்கணும் அதாவது பகவான் வந்து ஆத்மஸ்வரூபமாக அனுகூலமாக இருக்காருங்கிறார் அதாவது தனக்கு அனுகூலத்தை தேடிக்கொள்ளுகின்ற ஜீவனாகவே காட்சி நான் என்ன நினச்சிக்கிறேன் எனக்கு பணம் இருந்தால் எனக்கு அனுகூலமாக இருக்கும் எனக்கு பணம் சுகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அது எனக்கு எது சுகத்தை கொடுக்குமோ அதான் சொல்கிறேன் நகி ஸ்வஸ்மின் பிராத்திகூல்யம் ஸ்வயம் ஆச்சர்த்திங்கிறது இது ரொம்ப முக்கியமானது இந்த பதம் நகி ஸ்வஸ்மின் பிராத்திகூல்யம் ஸ்வயம் எக்கோப்பி நான் யாரும் தனக்கு பிரதிகூலத்தை செய்து கொள்ள மாட்டார்கள் அறியாமையினால் பிரதிகூலத்தை செய்து கொள்ளலாம் ஆனால் அது அறியாமையினால் பிரதிகூலம் நினைக்க மாட்டான் அனுகூலம்னு நினச்சிட்டு இருப்பான் எல்லோரும் இந்த லௌக்கிக வித்தியை தான் படிக்கிறா எல்லோரும் இந்த லௌக்கிக்க காரியங்களை பண்ணுறா எல்லோரும் இப்போ நம்ம வந்து பழைய காலத்து புஸ்தத்தை வச்சுன்னு படிச்சுட்டு இருக்கோம் ஆனால் நம்ம ஏன் இப்போ படிக்கிறோம் இப்படி உட்காந்துன்னு நான் நமக்கு நம்ம தேசத்து வித்தியை தெரியாததுனால தானே இப்படி உட்காந்து ஒரு சுவாமிகள் சொல்லி தந்து படிக்க வேண்டியிருக்கு இல்லாட்டி இத்தனை நேரம் எத்தனை வித்வான்கள் இருப்பா படிச்சிருந்தா இந்த வித்தியை படிச்சிருந்தா இப்போ லௌகிக்க வித்தியைக்குத்தானே வித்வான்கள்லாம் இருக்கா ஊர் ஊருக்கு தெருவுக்கு தெருவு எத்தனை வித்வன் வித்வான்கள் இருந்த நாடு இது பாப்புலேஷன் கம்மியாக இருந்த போதே இப்போ என்னென்னா வித்வான் எங்கேயோ தேடி பிடிக்க வேண்டியிருக்கு அவர் இது வித்வான் வித்வான்களுக்குள்ளே இவர் பரவாயில்ல அப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்கு அப்போ இந்த இது சொல்லுவாள் இல்லையா அந்த தேசம் முழுக்க ரத்னங்களா இறஞ்சு கிடக்கு தங்கமாக கிடக்கு யூஸ் த்ரோ மாதிரி தங்க டப்பாறுலாம் இருந்ததுங்கிறா நம்ப முடியுமா இப்போ நம்ம மண் சட்டியில் வாங்கி காஃபியை குடிச்சுட்டு இப்படி தூக்கி போடுற மாதிரி தர்மராஜா காலத்தில் அப்படி இருந்ததுங்கிற கோல்டுலையே சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுருவாளாம் அப்படின்னு சொல்கிற இருக்கலாம் யாருக்கண்ட இல்லைங்கிறதுக்கு என்ன பிரமாணம் இப்போ இந்த இதில் ராவணன் சீத்தையை ராமாயணம் படிச்சுட்டுருக்கோம் ராவணன் வந்து சீத்தையை கூட்டின்னு போகிறான் சீத்தையை தூக்கின்னு போகிறான் மடியில் தான் வச்சுன்னு போகிறான் அவள் நகையெல்லாம் கட்டி மேலே இருக்கிற உத்தரியத்தில் நகையெல்லாம் கட்டி தூக்கி போடுறா அது வருது அஞ்சு வானரங்கள் மேலே உச்சி மலை மேலே உச்சியில் இருக்கிறத பார்க்குற போது போட்டுவிட்றா கட்டி போட்டு அதுக்கு முன்னாடி நகையெல்லாம் பறக்கிறது முதல்ல அவன் நகையெல்லாம் கொடுத்தா எங்கள் அயோத்தியிலே கிளம்புற போது ஆனால் எல்லோரும் சொன்னால் இவனுக்கு தானே விரதம் அவளுக்கு என்ன ஆச்சு சொல்லி எல்லாேருமே அவளை நகையை போட வைக்கிறான் அப்புறம் நகையை போட்டுன்னு தான் போகிறாள் அங்கே போய் இவன் தூக்கின்னு போகிறான் ராவணன் தூக்கின்னு போயே தர்றான் அவனுடைய அந்த புறத்தில் அவளை கூட்டின்னு போகிறபோது அதை வால்மீகி வர்ணிக்கிறார் அப்படி எப்படி எல்லாம் கோல்டாகவே இருந்ததுங்கிறார் எல்லாம் ரத்தனங்கள் அப்படி இருந்தது ஆனால் அதை பார்த்து கொஞ்சம் கூட அவளுக்கு மனசு அதிலெல்லாம் போகிறது அழுதுண்டே இருக்கா தலை குனிஞ்சுட்டே இருக்கா திட்டு திட்டுன்னு திட்டுறா ராவணனே அப்புறம் வந்து முடியாது அப்படி சொல்கிற இன்னலாமும் அவளை அட்டெம் பண்ணி பார்க்குறான் ஒன்றத்துக்கு அவள் மசிகிறது இல்லை அதுக்கப்புறம் சொல்கிறான் கொண்டு போய் இவ்வளோ கொண்டு போய் அசோகவனத்தில் அதுக்கு முன்னாடி கண்டிஷன் போடுறான் வார் உனக்கு பதினொன்று பன்னெண்டு மாதம் டைம் தரேன் துவாதச மாதம் அதுக்குள்ளே நீ சேஞ்ச் ஆகணும் இல்லைன்னா பன்னெண்டு மாதம் முடிஞ்சவுடனே உன்னோட உடம்ப காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னோடய குக்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுத்துருவார் அப்படிங்கிற பிரார்த்தம் வரு வருது எதுக்கு சொல்கிறேன் வர்ணனை அவ்ள அதெல்லாம் அந்த பார்த்தோம்னா நம்மளாம் ஒன்றுமே இல்லை வால்மீகி அவர் வர்ணிக்கிறதை பார்த்தா அந்த பட்டணத்தை வர்ணிக்கிறார் அப் அப்பனா எவ்வளோ ரிச்சாக இருந்திருக்கணும் இல்லை ரிஷ்மா இது வெறும் இமேஜினேஷனாக ஒன்று நம்ம எந்த புத்தகத்தை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது அதனால மாத்திரம் இல்லை ரிக்வேத்தே எடுத்துக்கோங்களேன் எடுத்த உடனே அதில் ஜம் வருது அக்னிமீளே புரோஹிதங் யஜ்னஸ்ய தேவமுத்விஜம் ஹோதாரம் ரத்னதாத்தமம் ஏன்னா நம்ம நம்ம நினச்சுன்ருக்கோம் எல்லாம் எதுக்கு சொல்கிறேன் வித்வான்கள் அப்படி இருந்த ஊர் அப்படி இருந்த நாடு தெருவுக்கு தெருவு நான் கிராமத்தில் பார்த்துருக்கேன் இத்தனை பேர் இருந்தால் என்ன இப்போ ஒருத்தரையும் காணோம் எல்லாேர் கையிலையும் ஃபோன் இருக்குது எல்லாம் அங்கெல்லாம் தலையில் அவ்வளோ விஷயம் வச்சுருப்பார் எல்லா ஸ்லோகம் இப்போ கூட இப்போ இந்த கோவிந்தபுரத்துக்கு போனேன் ராமதீக்ஷதரை பார்த்தேன் சின்ன வயசுலேருந்தே அவரை நான் பார்த்துன்னு இருக்கேன் எடுத்ததுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து ஒரு கருடன் பறக்கிறது அந்த கருடன் பறக்கிறதே அவர் சொல்கிறார் இந்த கிழமையில் பறக்கிறத பார்த்தா விசேஷம் இந்த கிழமையில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா விசேஷங்கிறார் அதுக்கு ஒரு ஸ்லோகம்னு சொல்கிறார் அதெல்லாம் காரணம் என்னென்னா அவளோட அந்த சம்ஸ்காரத்துலேயும் வளர்ந்தோம் அவழும் அதனால் பெரிய பிரமிப்பாக இருக்குது அதுக்காக எதுக்கு சொல்கிறேன்னா அப்படி ஏதோ ஒரு இந்த வித்தையை தெரிஞ்சுக்க யாராவது தனக்கு கெடுதல் பண்ணிப்பானாங்கிறதுக்காக பார்த்தேன் இப்போ நம்ம தேசத்தில் நம்ம எல்லாருமே என்னென்னா எது நமக்கு அனுகூலம் எது பிரதிகூலம் நமக்கே தெரியறதில்லை ஆனால் நம்ம எதெல்லாம் அனுகூலம்னு நினச்சுன்னு இருக்கோமோ அதெல்லாம் நமக்கு பிரதிகூலமாக மாறிடுறது எது பிரதிகூலம்னு நினைக்கிறோமோ அது ஆ இதிலிருந்து தப்பிக்கணும் அதுதான் இங்கே சொல்கிறார் எல்லாருக்கும் ஆனால் எல்லோரும் அந்தந்த நேரத்தில் அவன் தனக்கு அது அனுகூலம் நினைக்கிறவனை போய் நம்ம தடுக்க முடியாது நிக்கிரஹ கிம் கரிஷ்யத்தின் நேத்தி சொன்ன மாதிரி அதாவது இதோ தான் இந்த வாக்கிய இது ஒரு சென்டென் நகி ஸ்வஸ்மின் பிராத்திகூல்யம் ஸ்வஹா எஹ்கோப்பி நான் ஆச்சரத்து யூனிவர்சலி யாரும் தனக்கு கெடுதல் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டான் இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணியாவது நான் நன்னாக இருக்கணும்னு நினப்பான் இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணி நான் நன்னாக இருக்கணும்னு நினைக்கிறவன் நன்னா இருக்க முடியாது கெடுவான் கெடுன்னு நினைப்பான் ஆனால் மற்றவளுக்குலாம் நல்லது பண்ணி நான் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் எத்தனை பேர் இருப்பான் அதுதான் உண்மையான அனுகூலம் எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் நான் நல்லது செய்யணும்னு நினச்சா எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் ஆனால் நம்ம மாற்றி சிந்திக்கிறோம் ஏன்னா நம்ம என்னமோ தனியாக இருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கோம் தூங்குறவோ பகவான் தூக்கத்தில் தினம் காணாமல் பண்ணிவிட்றாரு பகல்ல ராத்திரி அப்படி இருந்தால் விவேகம் வர வேண்டாமா இந்த இண்டிவிஜுவலுங்கிறதே சத்தியம் இல்லை ஒரு அன்றியல் அப்படின்னு புரிய வேண்டாமா அதுக்கு தான் அது அது புரிஞ்சு அது மாத்திரம் இல்லை இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற வஸ்து அதுதான் சொல்கிறேன் ஆத்மத்வேனஹி குடாகேஷ சர்வபூதாசய ஸ்திதான்னார் பகவான் எல்லா சரீர எல்லாருடைய ஹிருதயத்திலும் ஆசையாகனா ஹிருதயம் அனைவருடைய ஹிருதயத்திலும் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கார் மலர் மிசை ஏகினான் ரொம்ப அழகாக சொல்கிறார் சர்வேஷம் அனுகூல சப்தத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொன்னது ரொம்ப விசேஷமான அர்த்தம் சர்வேஷாம் ஆத்மத்வனகி அனுகூலகா எல்லாரும் தனக்கு நல்லது பண்ணிக்கிறதில்லை நிறைய சிந்திக்கிற மாதிரியும் வச்சுட்டார் ஆச்சாரியார் அப்போ உனக்கு எது அனுகூலங்கிறது உனக்காக தெரியுமா யாராக சொல்லி தெரியுமா இல்லையா எனக்கு அனுகூலம் எல்லோரும் அப்படி தானே எனக்கு என்ன ஃப்ரீயாக விடுங்கோங்கிற எல்லோரும் என்ன ஃப்ரீயாக விடுங்கோ கிவ் மீ ஸ்பேஸ் சொல்கிறா அடிக்கடி நானும் சொல்கிறேன் எல்லா குழந்தைகளும் சொல்கிறேன் இன்னும் நான் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அந்த மாதிரி கல்ச்சரை படிக்கிற ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுருக்கோம் அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சேன்னா வி மிஸ் சோ மச் அப்படின்னு நீ மிஸ் நான் என்ன பண்ண முடியுமா இதை முன்னாலேயே சொல்லியிருக்கப்படாதா அப்படின்னு முன்னாலே சொன்னால் நீங்கள் கேட்டிருக்கேடா அப்படின்னு சொன்னால் அப்பவும் அவா தப்பு ஒத்துக்க மாட்டா நம்மளை தான் தப்பு சொல்லுவா நீங்கள் சரியாக சொல்லியிருந்தல்னால் நாங்கள் வந்துருப்போம்பா சரி அதுவும் நாங்கள் வாங்கிக்கிறோம் சொல்ல வேண்டியது ஸ்வஸ்மின் பிராத்திகூல்யம் ஸ்வயம் நகி ஆச்சர்த்தி அடுத்தது அப்புறம் அடுத்தது ஷதாவர்த்தகா சதாவர்த்தகாவுக்கு நாமாக்க அர்த்தம் பார்க்குறோம் இப்போ அனுகூல சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தாச்சு அதாவது அனுகூலகாங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா ஆத்மான்னு அர்த்தம் அனுகூலகா இஸ் ஈக்குவல் டு அனுகூலா எனமஹா அப்படின்னா அனுக்கூல் நல்லாயிருக்கு பிரதிகூல் அனுக்கூல் பிரதிகூல் அஹ ஆமாங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது அடுத்தது சதவர்த்த பார்க்கலாம் ஆரம்பிச்சோப்போம் தர்மாணி பிரதூர் அஸ் இது வர நாடீசாணருப்பேண வர்த்தே அதாவது நூற்றுக்கணக்கான அவதாரம் எடுத்து எடுக்கிறவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்புறம் ஹிருதயத்தில் வீற்றிருப்பவர்னு ஒரு அர்த்தம் சதாவர்த்தகா சதாவர்த்தகான்னா சதம் ஆவர்த்தனானி எதுக்குன்னா தர்மத்தை அப்பப்போ எல்லாம் சிஸ்டம் போயிடுறது நம்ம ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் அவங்க ராகத்வேஷத்தில் எல்லாத்தையும் கெடுத்து போயிடுவோம் எடுத்துட்டு போயிடுவோம் விருப்பு விருப்பு நாள் பழைய அந்த சிஸ்டத்தை என்ன சொல்கிறது ரிவைவ் பண்ணுறது ரிவைவ் பண்ணுறது இது நடந்துட்டே இருக்குது அப்பப்போ எல்லாம் கெட்டு போகிறது கெட்டு போகிறது திரும்ப திரும்ப சரி வைக்கணும் நம்ம ஆற்றுக்குள்ளே இருக்க சாமான அப்பப்போ போட்டு விடுறோம் எல்லாம் அழகாக அடிக்கி வைப்போம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுவோம் அதை எடுப்போம் அது இங்கே அங்கே அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியே நிறைய வந்துடும் என்னோடய டேபிளில் புத்தகமே அந்த கதி தான் அப்புறம் அதை சரி பண்ணி வைக்கணும்னு நினச்சா அதுக்கு டைம் வராது அப்புறம் வந்து எல்லாம் நம்ம என் புத்தகத்தை யார் சரி பண்ண முடியும் நான் சரி பண்ண முடியும் இந்த புத்தகத்தை இங்கே வைக்கணும் அந்த புத்தகத்தை அங்கே வைக்கணும் அப்புறம் வைப்போம் கொஞ்ச நேரம் கழித்து அதை எடுப்பேன் அப்புறம் யாராவது கூப்பிடுவோம் அதை அங்கே வச்சுட்டு போயிடுவோம் காலம்புரம் சரி பண்ணி வச்சுருப்போம் சாயங்காலம் எல்லாம் கலைஞ்சி போய்டும் அதே மாதிரி தான் சொசைட்டியும் எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் அது அப்படியே இருக்கணும் ஸ்க்ரீன்லாம் இப்படி எடுத்தால் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும் வெளியில் எல்லோரும் அப்படி தான் பண்ணுவாள் கொஞ்ச நேரம் கழித்து நகரக்கூட முடியாது அப்போ அது சரி இப்படி ஏன்னா அது ஊத்துறது அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம் நீயே சரியாக இல்லை அது எப்படி இருந்துட்டு போட்டுன்னு விட முடியுமான் மைண்ட் அது பழகி போயிடுது கண்டிஷன் அதுலேருந்து வெளியில் வர முடியல அதுதான் சம்சாரம் அதுதான் ஜெயில் காராக்ரகம் அதுலேருந்து வெளியில் வர முடியல நிறைய பேரால் வேற யாராக மாற்றி வச்சா பிடிக்காது அதை விடணும் எப்படியோ பண்ணிட்டு போகிறேன் இப்போ நான் ஜகத்குருவை பார்த்துட்டுருக்கேன் செங்கேரி ஆச்சாரம் கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணி விட்டார் உட்காந்துட்டு பேசாமல் வேடிக்கை பார்க்குறார் எது எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் சொல்ல மாட்டார் அவருண்டு படிப்பு உண்டு அவ்வளோதான் இப்போ எல்லாம் இவருக்கு வந்துடுச்சு இனி இவர் இவர் பண்ணுற மாதிரி தான் அவர் எப்படி பண்ணாலும் சரி இதை எவ்விடா நன்னாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருப்பார் ஃப்ரீடம் கொடுத்தா அழகாக கொடுக்கணும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா ட்ரெயின் பண்ணணும் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் துப்பியமகம் சம்பிரதே நமம்மா நமம்மா ரெண்டு தரவும் சொல்லணும் ஓம் தத் சத்து நமம்மா நமமமா இப்படி பருவாத்தியார் கேட்டுருக்கோம் நமம்மா நமமம்மா அழகாக விடணும் விட்டதுக்கப்புறம் அவன் என்னதான் இருந்தாலும் இது ஒரு மாதிரி இருக்குது நான் இவ அங்கேயே இருக்கணும் அதை பார்த்துட்டே இருக்கணும் அப்படித்தான் இருக்கும் ட்ரெயின் பண்ணுங்க பழகிக்கோங்கோ இல்லை சுலபமாக சொல்லிவிடுறாள் எப்படின்னா சுலபம் இல்லை இது ரொம்ப துர் சு அதி சுலபம் சுலபமாக சொல்லிடுறாள் ரொம்ப கஷ்டம் நான் கஷ்டம் இல்லை அதை மாற்றிக்கணும் அதை ஒத்துக்க தான் வேணும் நாங்களும் அதுதான் பண்ணிட்டுருக்கோம் தர்மத்ராணாய தர்மத்தில் தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக ப்ரொட்டக்ட் இந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக சதம் ஆவர்த்தனானி நூற்றுக்கணக்கு நூ சதம்கிறது வெறும் இது நூறுங்கிற அர்த்தம் இல்லை நூற்றுக்கணக்கான தடவை பிராதுபாவாக அடிக்கடி தன்னை வெளிப்படுத்திக்கிறாராம் அசைத்தி சதாவர்த்தா தசாவதாரம் இல்லைங்கிறது பிரமாணம் தசாவதாரம் கிடையாது சதாவதாரம் சஹசிர அவதாரம் அவதாராக அனந்தாகு சொல்லியிருக்கு பாகவதில் இப்போவும் எங்கேயோ அவதாரம் நடந்துகிட்ருக்கோம் யாரு கண்டா தான் அவதாரம் தான் நடந்துட்டுருக்கோம் என்னவோ ஒரே இதுதானே சண்டைதானே சாதுனாம் பரித்ராணாய நடந்துட்டுதான் இருக்கும் நமக்கு தெரியாது துஷ்கிருதம் விநாசாய சிஏஏ ஆ போடு போடுவோம் அது நாடி நாடீசத்தை நூற்றுக்கணக்கான நாடி சதா ஆவர்த்த சதஞ்சை காச்ச நாட்டியகான்னு கட்டோபனிஷத்தில் சொல்லியிருக்கு அந்த நூற்றுக்கணக்கான நாடிகள் ஹிரதயத்தில் சேர் தான் அதுதான் அங்குஷ்ட மாத்திர புருஷ அங்கே இருக்காராம் சதாவர்த்தகான்னு சொன்னால் ஹிரதயத்தில் இருக்கார் நூற்றுக்கணக்கான நாடிகள் சந்திக்கும் இடமாகிய ஹிருதயத்தில் அவர் பத்மகோஷ பிரதீகாசம் ஹிரதயஞ்சாப்பியதோமுகம் அதோனிஷ்டியாவிதஸ்தியு நாபியாமு பரிதிஷ்டத்திலாம் இருக்கு இல்லையா அது மாதிரி அங்கே இருக்கார் ஹயத்தில் இருக்கார் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து படிக்கலாம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூபைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம் நமோ அத்தனந்தாய சகசிரமூர்த்தயே சகசிரிஷிபாஹவே சகசிரே புருஷா சகசிரோட்டிணே நோவிந்தமீரம் சத்நராஜி